வணக்கம் நன்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று டிசம்பர் மாதம் நான்காம் நாள் இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எழுநூற்றி ஆண்டு உலகின் முதலாவது ஞாயிறு மட்டும் வெளிவரும் இதழான த அப்சர்வர் பத்திரிகையின் முதலாவது இதழ் வெளியானது ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆங்கிலேய ஆட்சியின் கீழ் இருந்த இந்தியாவில் உடன்கட்டை ஏறும் முறையை ஒழிக்க ஆளுநர் வில்லியம் பென்டிங் பிரபுவால் சட்டம் நிறைவேற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு முதலாம் உலக போரை முடிவுக்கு கொண்டு பொருட்டு பேச்சுவார்த்தை நடத்த ஐக்கிய அமெரிக்க அதிபர் உட்ரோ வில்சன் அவர்கள் பிரான்ஸ் சென்றார் பதவியில் இருந்தபோது அமெரிக்க அதிபர் ஒருவர் ஐரோப்பா சென்றது இதுவே முதல் முறையாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு இரண்டாம் உலகப் போரின்போது யூகோஸ்லாவியாவின் எதிர்ப்பு தலைவர் ஜோசப் டீட்டோ என்பவர் ஜனநாயக யூகோஸ்லாவிய அரசு ஒன்றை தற்காலிகமாக அமைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஐக்கிய அமெரிக்கா ஐநாவில் இணைவதற்கு ஒப்புதல் அளித்து அந்நாட்டு செனட் சபை வாக்களித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் ஏற்பட்ட கொந்தளிப்பான நிலைமையை ஆராய ஐ பாதுகாப்பு சபை அவசரமாக கூடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பாகிஸ்தானின் கடற்படையையும் கராச்சி நகரையும் இந்திய கடற்படையினர் தாக்கினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மக்கள் சீன குடியரசு தற்போதைய அரசியலமைப்பை பின்பற்ற தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு இலங்கை மன்னார் பகுதியில் நூறு முதல் நூற்றி ஐம்பது பொதுமக்களை படுகொலை செய்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு டெரி ஆண்டர்சன் என்ற அமெரிக்க ஊடகவியலாளர் கடத்தப்பட்டு ஏழு ஆண்டுகளுக்கு பின்னர் பெய்ரூட்டில் விடுவிக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஐக்கிய அமெரிக்காவின் பானாம் விமான சேவை தனது சேவைகளை நிறுத்திக் கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆண்டு ஐக்கிய அமெரிக்கா சோமாலியாவுக்கு இருபத்தி எட்டாயிரம் அமெரிக்க படை வீரர்களை அனுப்பியது ஐந்தாம் ஆண்டு ஹாங்காங்கில் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் ஜனநாயகம் வேண்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆண்டு ரமேஷ் சந்திர மஜூம்தார் இந்திய வரலாற்று ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு நீலகண்ட பிரம்மச்சாரி இந்திய விடுதலை போராட்ட வீரர் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு பிரான்சிஸ்கோ ஃப்ராங்கோ ஸ்பெயின் பிரதமர் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு ஹெச் பி ஹரி கவுடர் இந்திய அரசியல்வாதி ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு கா சி இந்திய இயற்பியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ரா வெங்கட்ராமன் ஆறாவது இந்திய குடியரசுத் தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஐ கே குஜரால் இந்திய பிரதமர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கண்டசாலா தென்னிந்திய திரைப்பட பின்னணி பாடகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கமுகரை புருஷோத்தமன் நாயர் மலையாள பின்னணி பாடகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு எஸ் ராமச்சந்திரன் இலங்கை மெல்லிசை பாப்பிசை பாடகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு செர்ஜே புக்கா உக்ரைன் போல்வால்ட் விளையாட்டு வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அனுபமா குமார் தமிழக திரைப்பட நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சமஸ் தமிழக பத்திரிகையாளர் எழுத்தாளர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி நூற்றி ஆண்டு உமர் கயாம் பாரசீக கவிஞர் வாணியலாலர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு அ வேங்கடாச்சலம் பிள்ளை தமிழக தமிழறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு ந பிச்சமூர்த்தி தமிழக எழுத்தாளர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வி ஆர் கிருஷ்ணயர் இந்திய நீதிபதி அரசியல்வாதி இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மசூர் மௌலானா இலங்கை அரசியல்வாதி இந்நாளின் சிறப்புகள் இந்தியாவில் கடற்படை தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களை